துறவிகளுக்கு தப்புன்னு சொன்னார் நன்றாக மாக்கம் பெரித இல்லறத்தாருக்கு நன்றாக ஆக்கம் பெரிதனும் என்பது இல்லறத்தாருக்கு சொன்னது சான்றோர்க்கு கொன்றாக ஆக்கரை துறவரத்தாரு சொன்னது எனவே இல்லறத்தாராயின் வேள்வியலை கொலை செய்யலாம் நாங்கள் தான் இந்த இரண்டு குரல்களில் பொருட்டு வேள்விக்கண் கொன்றால் இன்பம் மிகவும் செல்வம் பெரிதாம் என்று இல்வாழ்வாருக்கு கூறப்பட்டதாயினும் மனு சொல்றக்கிறது சேர் திருக்குறள் தேவர் பொருட்டு வேள்விக்கண் கொண்டால் இன்பமிகம் செல்வம் பெரிதாம் என்று இல்வாழ்வாருக்கு கோரப்பட்டதாயினும் இருக்குதா அல்லது போன திருவுரையில் இருக்குது வேண்டுமென்னு எழுதுறாள் சான்றோருக்கு துறவாரிந்தவருக்கு தொன்றாக கொன்று வருகின்ற ஆக்கம் கடை இழிந்தது எனவே மனுஷதி இல்லத்தாருக்கு சொல்லிட்டு நீங்க துறவரத்தாருக்கு தெற்கொள்ள சொல்லிட்டு இந்த இடங்களில எல்லாம் எப்படி நாங்க பண்ணுவோமா சிவம் சிவம் போங்க இதெல்லாம் வேணாம் எனவே இவர என்ன பண்ணானா அந்த உயிர்கோள் எல்லாம் பண்ணாடிச்சா ஆடிச்சா என்ன வந்தது கொடும்படி வேள்வி செய்தார் கொல்லாத விரதம் பூண்டி வாயில என்ன வந்த ஒரு யானை வந்துதான் யானை பெரிய யானை அவருக்கு அதாவது தெய்யாத்தனமா மந்திரத்தை தப்பா வச்சதுதான் வந்தது இது வேண்டும் என்று இதிலிருந்து வருகின்ற ஒரு பொருளை கொண்டு பாண்டியனை தூக்கிஞ்சு என்பதுதான் யானை அந்த யானை வருது இப்ப யானை வருதுன்னா எப்படி வரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் இல்ல முன்னே அதனால அருளத்திரு உடலில் புதை அமனக்கயவர்களுள் தெருளற்ற மறையற்படற் பொருளற்ற அணிகொடு புறமை திடமதமா வெருளத்திடி குரலில் படு வெடிபட்டிட வருமா அப்படி இருக்கு சந்தோம் இந்த இடத்துல யானை வருதுன்னு சொன்னோன்னு ஒன்னா இருக்கிறது அழுகையாவா அப்படி வரணும் யான வருதம்லயே பாட்டு வரணும் அப்படி அருளத்திரு உடலில் புதை தெருளத்தடு மறை செயலத்திக பறமை பொருளத்தானிகொடு புறமை திடமதமா பெருளத்தடி குரலில் படி வெடிபட்டிட வருமாள் அப்படி ஒரு பிள்ளை பிள்ளைச்சா இடியே விழுந்த மாதிரி இருக்கும் ஒரே கர்ணம் கிடையாது யானை அது நடக்கிற நடை இது ஒரு பத்து பாட்டு அது காப்போட்டோம் அந்த யானை அந்த அபிச்சாரிலிருந்து வருதான் எடுத்துக்கிறது இத ஒளிய ஒளியில காட்டிங்கன்னா அந்த பாட்டையும் படிக்கணும் அந்த யானை ஹம் அப்படி வரணும் ஒலியும் ஒலியும் இப்படி கூட காட்டலாம் இன்னல அடியின் அளவண்டம் யானை எப்படி இருக்கு தெரியுது அவ்வளவு பெரிய தஞ்சை மாவட்ட அம்மாம்பெரியா யானை அடியின் அள அகழ்வாதளம் அளவண்டம் இடியின் அளவு எழுதார் செவி அப்ப அடி பாதாளத்துல இருக்கு முடி வந்து மேல அண்டத்துல இருக்கு இடி இப்படி இருக்கு ஏழு பேங்கலும் சேர்ந்து இடிச்சு அப்படி இருக்கும் அது கட்டுது போ அப்படி இருக்கு அழை எடுகி எரிகால் மடியும் அளவு உலர்கால் மத மழையின் அளவு மகமீர் பொழிஞ்சு சொன்னா ஏறத்தாழ குடகுல இருந்து மாதிரி அது பெருகி போகுது எங்க சார் இது என்ன இவ்வளவு கண்ணகரேன்னு வருதுன்னா சரி அந்த யானை விட்ட மதநீர் சார் இப்படி வருது சிவ அப்படி இருக்குது முடியின் ஏழு கடல்கள் நட உளவா முதுவடவை இப்படியாக அந்த யானை வந்து இப்படிப்பட்ட அந்த யானை வருகின்ற பொழுது நேரா எங்க வந்து இவங்கிட்ட வந்த உடனே அதை மெதுவா யானையே வருக நேரே பாண்டி நாடு செல்க சென்று அந்த நகரத்தையும் அந்த அரசனையும் அழிக்க அப்படின்ற அதான் இந்த செய்த மந்திரங்கள் இருக்குதே அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுகின்ற பொழுது அந்த தீமைக்குரிய தெய்வம் வருமா வந்து அதுக்கு வேலை இல்லைன்னு நம்ம ஏஞ்சோம்லாம் சொல்கிறாங்க அதுதான் நான் அந்த பக்கமே போடாங்க அந்த மாதிரி மந்திரங்களே வேண்டே வேண்டாம் தீமைக்குரிய மந்திரங்களை சில உச்சாரணம் பண்ணேபாங்க உச்சாரணம் பண்ணுன்னா அது வந்துடுமா வந்துட்டா என்ன வேலை என்ன எரியம் அது கேட்போம் தெம்பெருமான் அப்படின்னு ஆரம்பிக்கும் இன்னாரே அழிக்க ஒழிக்கன்னு சொல்லணும் சொல்லுவா ஏற்கனவே அழிஞ்சு ஒழிஞ்சு உட்காந்து இன்னும் புதுசாக வேற ஏன்டா அப்படியா புண்ணியவான்களா அதான் அதில் அது முதல்ல அந்த மந்திரங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது கற்றுக சும்மா இருக்க மாட்டோம் ஏன் திருவள்ளுவருக்கு நேரில் திருக்குறள் கிடைக்கிறோம் நெஞ்சம் போல் நன்று ஊக்காது கையில ஒரு கருவி சும்மா இருந்தா வச்சுக்கிட்ட சும்மா இருக்க மாட்டீங்க அது பண்ணீங்க கையில கருவி இல்லாமல் இருக்கணும் அது போல ஒரு மந்திரத்தை கத்திட்டுனா கொஞ்சம் நாள் முரம்பட்டா கூட இன்னைக்கு ராத்திரி இருக்கட்டும் பன்னெண்டு மணிக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க ஒழிஞ்சான்னு அவனையும் ஒழிச்சு இவனையும் ஒழிச்சு எல்லாம் ஒழிஞ்சிருவான் அதான் அந்த மாதிரி தீங்குதான் மந்திர ஏன் அது ஏது நம்மை காக்க பெருமான் அப்படின்னு சொல்லும் அதனால் இப்போ இது அந்த யானை இப்படி பாருங்க காஞ்சிபுரத்துல யாகத்தில் எழுந்த யானை செகண்ட் கால சிலப்பதி யாரத்துல கோவலும் தள்ளிப்பறாத மதுரைக்கு வர்றாங்க நேரம் இதோ மதுரை ஒருவே அங்க இருக்க பயப்பட்டாங்க பார்த்தா அந்த மதுரையேங்குது பாண்டியனுக்கு போய் சொன்னாங்க ஒரு யானை வருது சுவாமி மதுரை மாநகராட்சி நமக்கு உள்ளே வந்துட்டு பார்த்த எதிர்பார்த்து அவங்களுக்கு குலதெய்வம் சொக்கனாதான் வாழ்முதலாகிய பொருளை அவ்வளவுதான் செய்வாய் நானும் நாய் அப்படி வாழ்த்தன் நேரம் போனாங்க பெருமாண்ட தெடிப்பட்ட திக்கயத்தின் செவி தீயப்பகையோடும் வழிபட்டொரு கடுங்கூட்டன வருகுஞ்சர வரவை விழிபட்டவர் மொழியாளுநர் விரைபட்டாளர் வேம்பன் சுழிபட்டளை புனல் போல் மனம் சுடந்தான் மணி கோயில் முன்குருகா நேர சரணாகுது ஒப்படைச்சுட்டா நமக்கு பொறுப்பெல்லாம் அவங்க பொறுப்பா புடு கொண்டு போய் சொன்னே கை போதகம் உரித்தான் கடற் காப்போதகம் உரத்தாழ்ந்து இப்போதகம் தனையும் தொலைத்து எனை காத்தி என்று இறந்தான் அப்போதகல் வாணிந்தொரு திருவாக்கெடுந்தன்றி இந்த யானை போற வேகத்துல இன்னமும் சந்தமா இருந்த விண்ணப்பிக்கும் போது கோயிலுக்கு சென்றான் கோயிலை விண்ணப்பிக்கிறான் அந்த ஓசையிலே அவர் சொல்லுகிற கூட அதே மாதிரி வாக்குதம் பொறையாற்றி திருவாக்குடியில் என்ன விட்டார் வழி கடனாமுறு வித்தேவகனாகி ஒட்டார் விட வருவெங்கரி உயிர்வது முதலில் மட்டார்புலில் கடிமாநகர் அயற்கீழ் திசை மறுங்கோர் அட்டாரை மண்டபம் செய்ய அது கேட்டெடுத்த ஒன்றும் கோலப்படாதுப்பா நம்ம ஊர் ஒரு பெரிய பரணமை நல்ல உயரமாக ஒரு பரணமை அதில் அடிய நான் சேவகனாக வந்து திசை செஞ்சேன் ஆரா கங்கண்டது கண் கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறதியால் முத்துமார் சுவாமி வா எங்க முருகன் அழைக்கிறான் முத்துகுமார் கண் கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லது வேறு இல்லை கண் கண்ட தெய்வம் முத்துமார் சுவாமி அருவென்ன உருவென்ன அந்தன்ன நின்றவனுட அம்புலி ஆடவாவே நிலாவே வாடாகனு அழகு பொழி தலையபூரி அழகு பொழி தலையவர் கந்தபுரி முருகனுடன் அம்புரியாடவாவி ஆகவே அந்த மாதிரி அந்த திருவாக்கிழந்தி அமைப்பானார் உடனே அவ்வளவுதான் அருமையான மண்டபம் கவிய கலிப்பை அந்த அத்தாலை மண்டபம் பொன் நகங்கவிய தினத்தூன்னு ஒரு நான்கான்கு நீர் எடுத்து அந்த அத்தாலை மண்டபம் பெருமானே சொன்னதுனால நான்கு காலில் வைக்கல பதினாறு கால் மண்டபம் அமைச்சாள் என்ன படமா அவளுக்கு நினைச்சா ஆர்த்தம் செஞ்ச முடியுங்களா பதினாறு கால் மண்டபம் திருக்குறள் ஐந்து கால் மண்டபம் இருக்குது ஒரே ஒரு மண்டம் இருக்குது திருக்குறள் அருமை அருமை அருமை எதிர்பார்க்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் ஆய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் சால்வு சால்வுங்கிறது சாந்தோன்னு சொல்றேன் அந்த சால்வுங்கிறது மேல இருக்கிற அந்த தரை அதை தாங்குற தூணி தான் அஞ்சு கால் மண்டபம் பா என்ன சுவாமி அஞ்சு கால் மண்டபு ஒரு தூண் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த அஞ்சு கால் மண்டபம் தான் மண்டபம் ஐந்து காலமண்ட் எனவே நான் எடுத்தே பதினாறுலிய புகடான் செய்ய தருகன் மனை மதமா முகங்கவ்விய விக்கேவகன் வருகம் வருமானது மொழிவாம் மண்டபம் அமைச்சா அமைச்ச உடனே பெருமானுக்கு தெரியும் பெருமான் வருகிறார் இப்படி வருகிறார் ஒரு யானையை தாக்கும்படியான ஒரு வீரனாக வருகிறார் வீரனாக வருகிறார் அந்த வீரனை பற்றி பல பாட்டு ஒரே ஒரு பாட்டு கருங்கடல் கருங்கடல் முழித்த செக்கற்காதி குருதி கச்சை சந்ததை பெருமானுக்கு போட கூடாது கருங்கடல் முழித்த செக்கற்காதீரே குருதி கச்சை மாறுபுரிக அப்படி சூரியன் தோன்ற மாதிரி இருந்தான் பார்த்தா பல பல பலனும் வராது குருதி கச்சை மருங்குரவி கச்ச கட்டிருக்கார் நல்ல செக்கி அந்த இடுப்புல வச்சுக்கிட்டாரு நான் மறைகள் இந்த வேதங்கள் என்ன பண்ணும் கேட்டா இவருகிட்டே இருந்ததா இவர் எங்கயா பிறப்பிட்ட கூடவே அதுவும் பெருமானே பெருமான வேதங்கள் ஐயா என ஓங்கிய வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கந்தன் எல்லாம் முழங்கு தாளில் போருகு ஆள் எப்படி இருக்க ஒரு கணித ஒரு நிலப்படம் நடத்தார் உலகத்திலேயே அழகு ஆறுனாரு மன்மதன் அவங்க போன்றார் காமனும் காமுத்தும் காளையாம் பருவம் அந்த மன்மகன் வந்தா கூட முதல் நாள் போரில ராமனை பார்த்தேன் நான் தான் அழகும் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த வீரனுடைய அந்த சேவக செய்ய கண்டால் அவன் இருந்த அந்த அம்பு விடுவது அவனுடைய மேனி அழகை பார்த்தா நாயன மன்மன்மான நாயனது நாமும் அந்த மாதிரி பொருட்படத்தில் பார்த்து சொன்ன முருகப்பெருமானை பார்த்த சூரபதுமன் அவன் அப்படி நான் தாண்டாளை தன்னில் குலகிய குமரன் தன்னை பாலன் என்றை உணந்திலேன்யன் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யாருக்கும் மூலகாரணமாய் இந்த மூர்த்தியும் மூர்த்தி அன்போ இப்படி காமனும் காமுற்றும் காளையாம் பருவம் தோன்ற மன்மதன் கூட அஞ்சும்படியான அவளால சொக்கன் அல்லவா வந்தான் அப்படி வந்து இப்போ மண்டபத்தில் ஏறினான் ஏறி அது வரவே அரணான் பெஞ்சின கோழின் ஒன்றால் மிதித்து வாங்கி அரே யானை வந்து இவர் என்ன பண்ணார் நான் கையில இருந்த அப்டி அந்த வில்ல இருக்கு பாருங்க அது அப்படியே முழுமையா வளைச்சு அப்படியே கால்ல வச்சு முடிச்சிட்டு என்ன அப்படியே இழுத்தலாம் தம்பிடணும் விட்டா எந்த பனிக்க போனால் அந்த பனில அப்படியே அவ்ளோ செஞ்சிய இருக்கு உண்மையான வேலையா அது அப்படியே வளைয়া வாங்கி இங்க இந்த வில்ல எங்க கடச்சோன்னு தெரியல திரிபுரம் மேரித போது கடச்சதா மலையே வில்ல வளைச்சு लिया அந்த மனுஷன் மலையே போய் இல்லையா அதனால இது வில்லு என்ன வளையுது ஒரு வளைஞ்சறான் வளைக்கி இழுத்து செஞ்சியலை நெடு நான் போட்டி திருவிரல் தெரித்து முழக்கம் காட்டி அதை பிடிட்டு வருது இந்த நானும் தட்டோட இந்த இந்த ஓகை அது அதே ஒரு வாழ்க்கையாயிட்டுதான் அந்த யானைக்கு அப்படி எடுத்து ஒரு அம்ப விட்டாரான் அவ்வளவு கண்டிலம் ஏகம் பர்த்தள் ஓரம்பே முப்புரம் உந்தி பரே உழைந்தன முப்புறம் உந்தி பரே முப்புரம் இருப்பதற்கெல்லாம் ஒரே அம்புதான் அதுக்கு மேல நாலஞ்செழுது இல்லை இல்லதான் இரம்பு கண்டிலம் ஒரம்புக்கு நூறம்பு பாக்கலையா ஏகம்பர்த்தம் கையில் ஒரம்பே முப்புரம் உந்தி பரே நூறு ஜங்கே வந்தான் நம்ம பெருமானுக்கு திரிபுரா அடிக்கிறதுக்கு ஒரு அம்பு வேணும் ஒன்றும் பேரு மிக அந்த ஆம்பு கூட தேவையில்லை என்றது போல ஒரே அம்புதான் புதைப்பட கரித்தோல் போர்த்த புண்ணிய முறுத்தி தாளால் புதைப்பட கிடந்த கூட்டம் ஒத்தது அந்த ஒரு அம்பு அப்படியே போச்சு அப்படியே கிடவு எது போன்றதுன்னார் நேரலை திருக்கட ஊர் கிடைக்கிறோம் அழைக்கிறாரு நேரலை திருக்கட ஒரு கிடைக்கிறோம் என்ன சுவாமி அங்க யமன் வந்து மார்க்கண்டே பிடிச்சானா ஆமா நம்ம ஒரு வகை கொடுத்தாரா ஆமா விழுந்தது யாரு பிழைச்சது யாரு மார்க்கண்டேயர் அந்த கதையை இங்க இவர் ஒரு அம்பு போட்டாரா விழுந்தது என்ன யானை யம மாதிரி பிழைச்சது யாரு பாண்டியன் மார்க்கண்டேயர் மாதிரி ஓ அரே ஒப்பிடுங்களே ஒப்பீடு ஒண்ணு கட்டுக்கிட்டானு பாண்டியன்டை <tils> அங்கே ஐயா ரொம்ப அருமையான ஒரு கருத்து அப்படிதான் சொல்லணும் இந்த யானையை உரித்ததுங்கிறது வழுவூர் வீரட்டத்துலதான் இவர் ஏன் யானையை உரிச்ச மாதிரி யானையை உரிக்கலாம் சொல்லிருக்கலாமே அருமையான ஆனால் சொல்லவில்லை ஏன் அங்க யானையை உரிச்சதுன்னா அந்த யானை மாதிரி இந்த யானை மாஞ்சதுன்னு மட்டும்தான் சொல்லலாம் ஆனால் இந்த யானை மாய்ந்ததுனால யார் பிழைத்தார் பாண்டியன் அதுக்கு உம சொல்லுங்கன்னா நன்றி சொன்ன வினா வந்து அருமையான வினாத்தான் தட்டி கொடுத்திருக்கிறாங்க நன்றி சொன்ன அருமையானு அப்படி நான் சொல்லல இருந்தாலும் அருமையா அருமையான விட இருக்கிறீர்கள் அருமை உங்களுடைய திருவடிகளுக்கு வணக்கம் என்று சொல்லலாம் அருமையானுங்க அந்த யானை விளைஞ்சு அந்த யானைன்னு சொல்லலாம் இல்ல அது நல்ல ஞாபகம் இருந்தது உங்களுக்கு ஆனால் விழுந்தமைக்கு மட்டும் உதாரணமாகும் அதனால் பிழைச்சேன் ஒருத்தர் இருக்கிறானே அது திருக்கட உள்ளதான் அதெல்லாம் திருக்கட வச்சுக்கிட்டு அங்க எப்படி எமன் கீழே விழுந்தானோ அது போல இங்க யானை விழுந்தது அங்க எப்படி மார்க்கண்டைய படைத்தார் அது போல பாண்டியன் படைத்தான் என்பதற்காக அந்த யானையை என்ன செய்தனர் சுதைப்பாடு மாதிகோவேந்தன் தோடு குலத்திறுவன் ஒத்தான் பாதைப்பாடு ஆமர் காலப்படரான படரிடப்பட்டார் உடனே சொன்னீங்களா ஓமி என்ன பாக்கியிருக்கு சரி சார் இப்ப வந்த யானை யமன் மாதிரி கீழே விழுந்துதான் அதனால பிழைச்சது மார்க்கண்டையர் சரி இந்த சமணர்கள் என்ன சொல்லுங்களா இந்த யானையை விட்டாள் மறக்க மாட்டான் இந்த சமணர்கள் என்ன இதுக்கு என்ன பண்ண சொல்லுகிறது மார்க்கண்டையரை இது பண்ணும்போது வந்தது என்ன பண்ணிருக்காரு யமன் மட்டும் அல்ல சீரியஸ் கேஸ் அதனால நாலு நரசை அழைக்கிட்டு வந்திருக்காரு அல்லவா தன்னோட ஒரு நாலு பேர் அழைச்சிட்டு இருந்தாங்க சமரம் அடிபட்ட கூட வந்தா முற்று உமையாக்க அப்ப இப்பதான் தெரியுது அமைச்சா சாதாரண மைனர் ஆபரேஷன் என்ன சும்மா சார் தான் நான் பாத்துக்கிறேன் ஒரு மணி நேரத்துக்கு நாலஞ்சு அரசுள்ள போய் அதை கழி வச்சு சூடு சூடாக்கி அதனால நாலஞ்சு பேர் இருந்து நாட்டுல ரெண்டு மூணு பேர் மேஜர் மார்க்கண்ட பலரோடு சேர்ந்து வந்தான் அதனால எமன் வைத்த போது அவரோட சேர்ந்து வந்தவர்கள் அழிச்சது போல இங்க யானை அழிந்தது போல யானையோட அழிக்க தமன் இடம் போடுத்தார் இப்படி எல்லாம் அதான் அதனாலதான் கவியரலை கவியரலா ஆக இருக்கலாம் என்ன பண்ணுமா தர்கஸ்காரன் தடிக்கணும் ஏகதேசின் முழு ஓமையின்னு சொல்லிடுவோம் இல்லைன்னா ஓமியில ஒன்னு ஒண்ணு ஏதேன்னு ஒன்னு ஒத்து இருந்தாலும் கூட பரவாயில்லப்பா அது இலக்கணம் ஏக தேச ஓமி அவ்வாறு இதுதான் இலக்கணம் படிக்கிறது இவ இப்படியாக இருந்து அந்த இவற்றை அடித்துதான் அடுத்த உடனே எல்லோரும் அவங்க படிச்சு அவங்க போயிட்டாங்களாம் தவிரலாம் அப்பொழுது மாதங்கம் தடிந்து அத்தாலை மண்டபத்திருந்த வீரன் அந்த யானை எழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் காட்சி கொடுத்தாராம் யாரு வந்த சொக்கனாரு அது அந்த வீரன் பாதங்கள் கையால் பற்றி புண்ணியம் இருந்தது பாண்டியனுக்கு இம்மையே உண்மை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது நான் விட மாட்டப்பா கிடைக்காது கிடைச்சிருக்கு நான் பிடிப்பன புடி பிடினார் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருடுவதே நாமம் வராமல் இருக்க முடியாது திருவாரூர் அந்த திருவடிகளை அப்படியே பிடித்தான பாங்க இவன் படையிலேயே நாலு பேர் அழிஞ்சிருக்கணும் இங்க ஒராளுக்கு தீங்கு இல்ல ஆனா யானை மட்டும் அழிஞ்சது இப்படி காத்த பெருமாள் அல்லவா அதனால திருவடி அப்படியே பற்றி கொண்டு போதங்கள் கடந்தும் பொலிய இங்கிருத்தி என்ன பெருமாணி உன்னை யாரோ இங்கு போலாம் முயன்று கூட காண முடியாது யாரார் முயன்றார்கள் என்ன தோல்வி நேர்களை திருவாசத்து கிடைக்கிறோம் பாதளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரியான் பாரார் இந்த உலகத்தில் இருக்கிறாள் விசும் புள்ளார் மேல இருக்கிறாளே பாக்கி இருந்த அதையும்தத்தார் புறத்தார் ஆளும்ரியான் ஆனால் இந்த நாய்க்காக திருப்பெருந்துறையில இந்த பாடல் படிப்பு அழுதிருப்பறவர் எமக்கெளிய பேராளம் இவங்கெல்லாம் கண்டு முயன்று காண முடியாத பரம்பொருளாகினி திருப்பெருந்தூரில் எனக்கு எளிய பேராளனாக வந்தியப்பா எமக்கெளிய பேராளம் இதெல்லாம் நினைந்திருப்பான் இந்த பாண்டியப்பா போதங்கள் கடந்தாய் யாராலும் காண்ட முடியாத பரம்பொருள் என் பொருட்டு ஒரு சேவகனாக வந்து இந்த அட்டாளம் நின்று பரணிலேறி சண்டை போண்ணுமாப்பா பரணிலேறி சண்டை போடமா அதனால என்றும் போலிய இங்கிருத்தி என்ன வேதங்கட்கு அறுத்தம் சொன்ன வேதியன் அதற்கு நேர்ந்தான் பெருமானிய நீ என்னைக்கு எங்க குளத்திற்கு எப்பொழுது நீ துணை எங்களுக்கு எப்பவும் இங்கே இருக்கும் அதுக்கு என்ன பதில் அவர் சொல்லிவிட்டு வரங்கள் நல்கோ நாள் குறை பிள்ளைகள் ஏதோ வந்தது வந்தீங்க அப்படியே பின்னும் தில வரங்கள் வேண்டிய வரமெல்லாம் கொடுத்து பெற்று நான் மாடக் கூடல் மண்ணும் தில் மயனை வந்து வந்தித்து வருனால் மன் என்னும்லர்பும் தந்தார்ேக பெற்று அப்படி எல்லாம் கேட்டவுடனே பெருமான் மீண்டும் அந்த சுக்கநா திருமையில சிவலிங்க திருமையில சேர்ந்துட்டார் அதிலிருந்து இன்னவனுக்கு ஆழமான அன்பு என்னன்னு கேட்டா இப்படி எல்லாம் நமக்கு கண்கண்ட தீபமா வந்து வந்து காப்பாற்றுகிறான்னு சொல்லி தினமும் திருக்கோவில் வழிபாடு போன அவர் வழிபாடு செய்ததுல பத்து திங்களுக்கு பின் பத்து திங்களுக்கு பின் அருமையான ஒரு ஆண்மகன் திருவள்ளூர் சொன்ன மாதிரி பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த பக்கத்து அருமையான பேர் என்ன வைத்தாங்க லால்சேகரன் ராஜசேகரன் அந்த மாதிரி ஒரு ஆன்மவுகரன் என்ற அந்த பையனுக்கு மலந்தவாரான் வரவிடு மத்த குண்டில் செம்புலாய் வடிவம் கொண்ட சேவகன் ஏவல் செய்த அம்புளாய் தூணம் வில்ல அன்றவர் அரித்தவா போல் செம்புலாய் கோடிய நாரசிங்கமாயிருந்ததன் தே எப்படி வந்து எங்கப்பா உண்டைய அந்த நாராயணன் எங்க இருப்பான்னு கேட்ட தூணிலும் உலன் துரும்பிலும் உலன் சதவோரி அந்த கூரிலும் உடன் என்று சொன்ன கொடுத்தான் வருவத அங்கிருந்து நரசிங்கம் வருகாது அது போல நீ நரசிங்கம் போல தொந்தி யானுதே யானை அழித்தாய் பெருமானி என்று அந்த அதெல்லாம் எடுத்து காட்டுற திருத்திகாட்டி இப்படி எல்லாம் உதவி செய்தாய் உலகெல்லாம் அழித்து மீள உண்டாக்கும் உருத்திரன் உனக்கு என்ன ஏன் எங்க தலைவருக்கு அதனால ஒடுங்கி உள்ள எல்லாத்தையும் ஒடுக்குவே உளராம் எதனால மலத்து உளதாம் சிங்க மலம் போகல அதனால மீண்டும் உளதாம் உலகலாம் அழித்து மீள உண்டாக்கும் உருத்திரன் வீர சத்தியனில் சிவ சிவ சில தரித்து மார்பிடந்த சிங்க நாயகனை அலகில் மாதவம் உரோமசன் தன் பேரறிய ஓர் உண்டாக்கி இலகு பேர் அடைந்தான் பிரகலாதன் நோட்டீரிலா பெருவரம் அடைந்தான் அங்கு எப்படி பிரகலாதன்லாம் அந்த வரம் பெற்று மைந்தான் அதுபோல இந்த பாண்டியனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் மகனை அருமையாக பெற்று ஆட்சியை மீள அருமையாக பெற்று வந்த இடையூறு இடையில் வந்த இடையூறு இடையிலேயே நீங்கிவிட சுக்கநாத பெருமானையும் அங்கே கண்ணியும் எப்பொழுதும் இடையராது நினைந்து வாழ்ந்தான் இதுதான் யானை எய்த படலம் அப்ப யானை எதனால் சமணரால் சமணர் எதனால் சோழனுடைய வேண்டுகோளால் சோழன் எதனால் அழுக்காற்றினார் அந்த அழுக்காறு அழுக்காறு உடையாருக்கு அதுசாலும் ஒன்னார் வழிக்கும் கேடு என்பது என்பது போல அழுக்கார் இருந்தால் அது ஒன்னே அழிச்சிடும் அந்த அழுக்காட்டினால் இப்படி செய்ய இந்த யானை எய்தார் என்பதுதான் யானை எய்த பள்ளத்தினுடைய வரலாறு என்று சொல்லி இப்படி எல்லாம் நாம் ஒவ்வொரு அமைப்பையும் சிந்திக்கவும் என்று சொல்லி இம்மை இப்படி எல்லாம் நம்மை ஆட்கொண்டுகின்ற எல்லாமல்ல பெருமான் திருவருள் திருவருள் தேக்கமாக இருக்க முடிய குருமூர்த்தியினுடைய திருவடி வணக்கம் செய்து நம்முடைய செயலவர்கள் வந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் தாய்மார்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை கூறி அமைகிறேன்